தேவையானுன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் பூண்டுப் பற்கள் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் ஒண்ணு உப்பு ருசிக்கு ஏற்ப இஞ்சி ஒரு துண்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் கால் மூடி லிமிச்சம் பழம் ஒண்ணு செய்முறை நம்ம வந்து முதல்ல வெங்காயத்தப்பொடியா கட் பண்ணி வச்சிடலாம் பச்சை மிளகாவ நீட்டமாவே கீரி வச்சுடுவோம் ரெண்டு சொல்லிருக்கேன் காரம் கூட வேணும்னா இன்னொன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம அப்படி நீட்டா அப்படி நொடுல கீறி வச்சிட்டோம்னா வேண்டாம் அப்படின்னா எடுத்து போட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் பிரெட் ஸ்லைசஸ சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிடுவோம் ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம் ஸ்டவ் பத்த வச்சுட்டு வானல் வச்சிருவோம் வானல் காய்ஞ்சதும் மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அந்த நெய் உருகினதும் இந்த பொடியை கட் பண்ணிருக்க பிரெட் ஸ்லைசஸை போட்டு அதை ஃப்ரை பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பிரெட் ஸ்லைசஸ் சேர்த்து வச்சிருவோம் அந்த ஓனலி ஒரு ஸ்பூன் நெய்யும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் விட்டு நல்லா காய்ச்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம் போட்டு வறுத்துப்போம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டுட்டு பூண்டு உரிச்சி பொடியை கட் பண்ணி வச்சுக்க அதையும் போட்டுடலாம் பூண்டு போட்டு நல்லா வதைக்குப்போம் பூண்டு வதங்கினதும் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடுவோம் பச்சை மிளகாய் வதங்கினதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே உப்பு ருசிக்கேற்ற மாதிரி போட்டுடுவோம் இஞ்சி துருவி போட்டுடலாம் இஞ்சியும் நல்லா பொடியாக துருவி போட்டுருவோம் தெரியாத அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு இந்த வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்து அதில் கலந்து விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா மிக்ஸ் ஆர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இந்த தேங்காய் துருவல போட்டுடலாம் தேங்காய் துருவல் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேல எலுமிச்சம் சாறு பெழிஞ்சு விட்டோன்னா சூப்பர் பண்ண டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பிரெட் மசாலா கறி தயார் இது வந்து ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்